தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் கிருஷ்ணகுமார் மந்தவழி டைரக்ஷன் சேகர் விட வழங்கும் இனிமே நாங்கதான் ஆண்டவா எல்லாரும் இல்லபடியாவேப்பா என்ன சீரமா பாப்பா கோலி என்னப்பா என் பேர் கோலிங்கேஸ்வரன் எல்லாரும் என்ன ஒழுங்கா மரியாதையா கூப்பிடறாங்க நீதான் சிண்டலா கூப்பிடுற நான் என்ன வெறும் கோலியா சரி டூமா கோலி அதான் பெரிய சைஸ் கோழி குடும்பத்தையே சின்னதா வச்சுக்கணும்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்க நீ உன் பேரை பெருசா கூப்பணும் சொல்ற வந்த விஷயத்த சொல்ல சந்தோஷமான விஷயம்தான் ஒன்னு கடல்ல தள்ளிவிட போறேன் என்ன சொல்ற ஒன்னு சம்சார கடல்ல தள்ளி விட போற சிம்பாலிக்கா சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான் வீட்டு ப்ரோக்கரா இருந்த இப்போ கல்யாணம் இடுக்கு புரோக்கரா அடா என்ன பாண்ணு எனக்கு தூரத்துக்கு சொந்தம் நான் உங்களுக்கு மாமா சொல்ல வந்தேன் நான் ஒரு நிமிஷத்துல பயந்து போயிட்டேயா அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் தான் அம்மா இல்ல அப்படி பொண்ணு தவையிட்டாங்கன்னு சொன்னா இப்படியா கிராமத்துல இருந்து வந்தவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு காசி ராமேஸ்வரம் போயிடலாம் நினச்சிட்டு இருக்காரு அதுக்கேத்தண்ண உனக்கு கல்யாணம் பண்ண போறதா சொன்னாரு நம்மளால ஒரு நல்ல வேலை ஆகட்டும் நினைச்சேன் போட்டோ பாரு எப்படி இருக்கு பிரிண்ட் சூப்பரா இருக்கே கோணிக்காவா அது இல்லப்பா பொண்ணு குஷ்பு மாதிரியா இல்ல ரேவதி மாதிரியா சில்க் சிமித்தா மாதிரி என்னையா பொண்ணு ஜெட்டியோடு நிக்குது அய்யோ இது அண்ணன் கோவிலோட போட்டோப்பா இதுதான் கோழி விளையாடுற பசங்க கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கறது சரி நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாராவது வச்சுக்கோ பிண்டலா என்ன நீ வீட்டுக்குறா இல்ல என்னது அதாவது உனக்கு பிடிச்ச நடிகையா நினைச்சுக்க சிம்பாலிக்கா சொன்னா நீ சிம்பாலிக்கா பேச ஏதாவது வளர்ன சோடா கோழி மாதிரி உனக்கு சோடா கோழியே போட்டுருவேன் ஆமா பொண்ணு பேர் என்ன வைஜயின் டி பி எஸ் வெள்ள போயா நான் பொண்ணு பேரை கேட்டா நீ பாத்த சினிமா வேற சொல்றியா நானும் பொண்ணோட பேரதான் பாசம் ஐபி அவங்க குடும்பம் ஐபி ஆமா அப்பாவோட விஷயம் சேர்த்துக்கிட்டதா ஐபிஎஸ் ஆயிடுச்சு என்ன சேதப்பதி ஐபிஎஸ் அவங்க பரம்பரையா ஐபி கொடுத்த பரம்பரைப்பா அதான் ஐபி கூடவே ஒட்டிக்கிச்சு அப்படி ஒட்டிக்கிச்சா கல்யாணத்துல நிச்சயம் மட்டும் கடைசியில அதுக்கும் ஐபி கொடுத்துடமாட்டாங்களே நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு கதையை முடிச்சிருவான் இப்பதான் கதையா ஆரம்பிச்சிருக்கு அது கூட முடிச்சிருவேங்க இல்லையா எனக்கு வாழ்க்கையில சில லட்சியம் இருக்கு அதனால ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்க போறேன் வாழ்க்கை நடத்துற ஓ கோலிதான் முடிவு இப்படி ரெண்டு பேரும் என்ன உருட்டுல கோலியை வச்சிட்டு பல்லாங்குழி ஆடுவாங்க உருட்ட தான் முடியும் வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பாக்க வரம்னு போய் சொல்லு இவருக்கு புடிச்சு போச்சு இவரே கல்யாணம் பண்ணிப்பாரு என்னடா சொன்ன நான் கல்யாணம் செஞ்சுப்பேன் ஆமா என்ன வார்த்தை சொல்லிட்ட நிறுத்துங்க என்ன செய்ய அவர் ஒண்ணு இல்ல அவர் சோகத்தை அப்படிதான் வெளிப்படுத்துவாரு கொஞ்சம் அப்படி ஆயிடுவாரு என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு எப்படிதான் தைரியம் வந்தது கல்யாண வயசுல பாலிய பிடிக்க வேண்டிய கைனால உனக்காக கரண்டிய பிடிச்ச வேண்டாம் எந்த வயசுல எதை கரெக்டா பிடிச்சிருக்க படிக்க வேண்டிய வயசுல புத்தத்துக்கு போய் கிள்ளாண்டு இருக்க என்னமோ டயலாக் விடுறீங்க உனக்காக இருபத்தஞ்சு வருஷமா ஒரு கல்யாணம் கூட செஞ்சிக்காம இருக்கேன்டா எல்லாரும் இருபத்தஞ்சு வருஷத்துல இருபது கல்யாணம் பண்ணிப்பாங்க நீ ஒரு கல்யாணம் கூட செஞ்சுக்கலாக்க செஞ்சு மனசை புண்படுத்தாதா மறந்து கிளம்ப அந்த சோக கதையை திருப்பிய ஞாபகப்படுத்தியாவரா சோக கதையா அது என்ன சோக கதை காலம் வரும்போது சோக கதை இருக்குது கடைசி வரைக்கும் இல்ல சோக கதையை சொல்லி என்ன சோகமாக்கிடுவேன் ஏங்க கோலி இவ்வளவு அழுதாரு இவரை கண்டது ஒரு சொட்டு தண்ணி வந்து பத்தியா கிளி போட்டுக்க மறந்துட்டேண்டா அடப்பாதி நான் போய் கல்யாணம் பண்ண ரெடி பண்ணிடுறேன் என்னப்பா எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம கவலைப்பட வைக்கீங்க இந்த சேதுல போட்டா ஒரு காரணம் இருக்கும் வேட்டி இடுப்புல மடிச்சு கட்டினா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இடுப்புக்கு கீழே அப்பா வேட்டி இடுப்புக்கு இறக்கி விட்டா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்மா அப்படி என்னதான் காரணம் உனக்கு மாப்பிள தேடதான் மாப்பிளைக்கும் வேஷ்டிக்கும் என்னப்பா சம்பந்தம் என்னமா இப்படி சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒருத்த பொண்ணு பேசுகா அவன் எனக்கு மாப்பிளை தேடுற ஒவ்வொரு ஆபீஸ்லயும் உங்க அப்பா உனக்கு மாப்பிள தேடுறாரா இல்ல சினிமா எடுக்க ஹீரோ தேடுறார்க்கு கிண்டல் பண்றாங்க உங்க பேருதான் சேதுபதி ஐ பி எஸ் வைஜெயந்தி அம்மா வைஜெயந்தி பத்தி பேசுமா மட்டும் பேசாதோ என்னால தொகுத முடியாது அதுக்கு பின் ஒரு பெரிய சோக கதையும் இருக்குமா சரி இதே அழுகதான் என் மாப்பிள்ளைய நான் எங்க கொண்டு தேடுவேன் என்ன வர போறவன் என் பொண்ணுக்கு மட்டும் புருஷனா இருக்க கூடாது இந்த ஊருக்கே புருஷனா இருக்கணும் இந்த ஊருக்கே அரசனா இருக்கணும்னு சொல்ல வந்தம்மா உனக்குன்னு ஒரு பையன் பறக்காம இருப்பான் பறந்துட்டா உங்க பொண்ணுக்கு பையன் பிறந்துட்டான் அடே வயா தோழி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பையன் பிறந்துட்டான்னு சொல்றேன் ஐயோ உங்க பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்கானு சிம்பாலிக்கா சொன்னாடியே ஒழுங்கா சொல்லக்கூடாத பையன் யாரு குடும்பம் எப்படி நல்ல குடும்பம் தான் பொருத்தமான பையன் இருக்கும் என்னமா வைஜயந்தி உங்க மாமா வெக்கமா சரி பையன் என்ன செய்யறா ஊரு சுத்தரா ஊர் சுத்தரா ஊர் சுத்தரவனுக்கெல்லாம் என் பொண்ண குடுக்கணுமா பையன் சேல்ஸ் ஆபீசரா இருக்க ஒரேன் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு நினைக்கிறாரு என்னையா சொல்ற தம்பிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாலே பெரிய சந்தோஷம் தானே அதான் சிம்பாலிகா சொன்ன வர வெள்ளிக்கிழமையா பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ கோலி இந்த ஊர்ல எனக்கு வரவுன்னு சொல்லி நீ ஒருத்தம் தான் இருக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும் நல்லபடியா முடியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன பையனுக்கு மூளை சரியில்லையா செஞ்சிருவீங்க என்னமாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்துட்டு இருக்காங்க நீ என்ன மசக்கேட்டு இருக்க மசக்கையா யாருக்கு வாய் தவறி சொல்லி ஒழுங்கா பேசிருக்க வர போறது யாரு இந்த சேதுக்கு மாப்பிள்ளையா வரப்போற ஒரு அசக்திட மாட்டேன் மாப்பிள்ளையா வாங்க என்னது மாப்பிள்ளையா புரியுது என்னடா இப்ப தானே பொண்ணு பாக்கவே வர்றோம் அதுக்குள்ள மாப்பிள்ளையு சொல்றேன் பாத்தீங்களா எங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க யாரு வந்தாலும் அவங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை மாறிதான் அதாவது உங்களை பத்தி கோபி நிறைய சொல்லிருக்கான் அப்பவே நீங்க வைஜந்தி தான் வைஜயந்தி தான் செல்லமா பொண்ணுரங்க அரசு நீங்க பொண்ணு ரங்க ஊர் பையன் எங்க ஊர்ல எல்லா நல்ல காரியங்களுக்கும் அவன் தான் கூட்டு கட்டி பாடுவான் நீங்க பொண்ணு பாக்க வந்திகளேன்னு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வரவேற்பு கொடுக்கலாமனு வரவேண்டா நீ பொ போட்டோ காமிச்சு குஷ்பு மாதிரியா ரேவதி மாதிரியான்னு கேட்டதுக்கு அர்த்தம் இப்பதான் போயிட்டே நீங்க எங்க ஊர்ல குழந்தை பிறந்தாலும் இவன் தான் பாடுவான் குழந்தை வயசுக்கு வந்தாலும் இவன் தான் பாடுவான் குழந்தை வயசுக்கு வருமா இல்ல பெண் குழந்தை பெருசாய வயசுக்கு வந்தாலும் இவன் தான் பாடுவான்னு சிம்பாலிக்கா சொன்ன இனிமே நீ சிம்பாலிக்கா பேசின வர வயல நாலு சின்ன பசங்க கோழி ஆடணும் கோலி குறையுதுன்னு நாங்க ஒன்னு குடுத்துருவா குழந்தை குழந்தை என்ன பாடுவீங்க போடால் போகட்டும் போடா இந்த யாரடா போடால் போகட்டும் பாட்டுக்கு பாட்டு வாய்ப்பு வாழ்விடுது குடுக்கற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான் வாங்க மச்சா வாங்க வந்த வழிய பாத்து போங்க கிளம்புறான் தப்பா நினச்சுக்காங்க அவனுக்கு கிராமத்து பாட்ட பாடிச்சா வணக்கம் உங்களுக்காக சின்ன பாட்டை பாட சொன்னாந்தி வாமா பொண்ணு நாங்க இல்லேன்னு சொல்லலயே ஐயோ இவ என் பொண்ணு மட்டும் இல்ல பையனும் சேர்ந்ததா ஐயோ இல்லீங்க ஒரு கண்ணு மாதிரி அப்போ உங்களோட இன்னொரு கண்ணு மனைவி ஆனா அவ இப்ப உயிரோடு மீனாட்சி நடந்து வர என்ன அவளோட அம்மா யார் தெரியுமா களத்தூர் கண்ணம் சொல்லிட்டீங்களே இது என்ன பெரிய விஷயம் அவங்க அம்மா பேரு பக்த நீராவா அடாடா ஞான திருஷ்டியில சொல்ற மாதிரி சொல்றீங்களே இது கிடைக்கீங்க ஞான திருஷ்டி சீசனுக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சுக்கிறீங்க ஒரே கலை குடும்பம் மாப்பிள என் பொண்ணு உணவு தீர்மானம் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் பயண கட்டரிய பிடிக்க சொல்லுங்க எல்லாரும் வாரி விடுமா காலை வாரி விடணுமா என்னையா சொல்ற எல்லாரோட காலையும் வந்து ஆசை வாங்கிக்கா சொல்ல வேண்டிய நீ வளரத நெடுத்துல உற்றுவஞ்சாக உங்க பொண்ணு கிட்ட சில விஷயம் கேட்கலாமா தாராளமா வைஜயந்தி பிச்சை கேட்கலையா பந்த இடத்துல மாட்டவங்க வைஜயந்தி உன்கிட்ட நான் சொன்ன கேள்வி நான் கேட்க போறேன் இன்டர்வியூவா பொண்ணு பாக்க வந்தாலே ஆரம்பிச்சிருவீங்களே என்னக்காக வித்தியாசமா கேக்க போறேன் உலகத்திலேயே பெரியது என்னமா என்னமே முருகன் அவ்வியார்கிட்ட உலகத்திலேயே பெருசுகளோட வாயுதான் உலகத்திலேயே பெருசு அன்புதான் உலகத்திலேயே கிழமது என்னம்மா மத்தவங்க திறமைய பார்த்து மனசு வைஜயந்தி இனிமே நீங்களும் இந்த ரெண்டு கேள்விக்கு வந்து சொல்லிட்டா ஒரு வீட்டுக்கு மருமகளா இல்லமா எல்லாரும் கேட்டுக்கோண்டப்பா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி கேள்வியா இல்ல துணை கேள்வியா காதலிச்சு கல்யாணம் பெரியவங்க பாத்து கல்யாணம் என்ன வித்தியாசம் இது சத்திரத்துல பண்ணுவாங்க காதல் கல்யாணத்தை பத்தி நீ பேசறியா சொல்லுங்க என்ன ஆச்சு இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதையே இருக்கு இவரும் என்னதான் தானா நீங்களும் இதே மாதிரி தமிழ் தயவு செஞ்சு கோர்ட் கேட்டுக்கிற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஏன் என்ன தம்பி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக கதையே இருக்குறேன் என்னது இது இப்படி ரெண்டு கேசும் சம்மதியாச்சுன்னா தம்பி சரி ரெண்டு பார்ட்டியும் சம்மந்தி ஆச்சுன்னா ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே இப்பதான் ஏற்ற மாதிரி பாட்ட பாட்டுருக்காங்க தப்பா நினைச்சுக்கா எங்க தம்பி வீட்டுக்கு வீடு வாங்கக்கூடிய மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சோக சதம் எனக்கு இருக்க ஒரே பிரம்ம புண்ணு வச்சு எடுத்துல பூ வச்சு மாதிரி அப்போ உங்கக்கார மாட்டீங்களா பூவுக்குதான் தாலி கட்டணி சொல்லிட்டீங்க இந்த முடிவை சொல்லிட்டு யாரு தடுத்தாலும் வச்சிருவோம் ஆனா இந்த வரதட்சணை அது இது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கொடுக்கறதும் பாவம் வாங்கறதும் பாவம் யாரும் இல்லாத பார்மாலிட்டிஸ் சிம்பிளா கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் இல்ல சீக்கிரம் கைகளை விட வேண்டியதான் சொல்றேன் எனக்கு அடிக்கடி சொல்லா என் பொ நல்லதா கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன் அதோட பேர்ல பிக்சட் டெபாசிட்ல ஒரு லட்சம் அதே மாப்பிளை கிட்ட கொடுத்துட்டு நான் காசி ராமேஸ்வரம் முடிவு பண்ணிட்டேன் சீக்கிரமா வைகி கழுத்துல கயிறு மாட்டி கொங்க விட வேண்டியது கழுத்துல தாலி கயிறு கொங்குன்னு சொன்னா வைஜய்த்தி மாப்பிள எப்படி சூப்பர் சிங்கரி யார் மாணி என்ன சிங்காரி வந்து அஞ்சாவது மாட அது எல்லாரும் அன்னைக்கு டாப் காஞ்சினா இன்னைக்கு ட்ஸ் காஞ்சிடும் ஏன் அஞ்சாவது மாடில இருந்து டைச்சே மதமாடி குடி கண்டுத்தியா கிண்ண வயசுல இருந்த குரும்பு அப்படியே இருக்கு அது சரி என் கதை இருக்கட்டும் நீ எப்படி இருக்க உங்க இருக்கு ஸ்லேட்ல பாடுறதுக்கு பதிலா உன் மாமன் கிட்ட அடிவாங்க அப்ப ஸ்லேட்ல எழுதுன இப்ப அப்பளத்துல எழுதுறேன் அப்பளத்துல ஆமா என் மாமன் என்ன நினைச்ச அவரு தெரியுமா எங்க மாமா நீதான் மாமா மாமான்னு பொழந்துகிட்டே இருக்கு அது சின்ன வயசுல அமல் தேவி மது எழுந்துச்சு எப்பவும் இலிடாண்டம் கையுமாவே விளையும் என்னை தெரியுமா என் மா வந்துருச்சு என்னா ரெடி சொல்லுங்க பாட்டி தானா சாங்னா பாட்டியா அப்படின்னா அது சின்ன வயசு நீ எல்லா பசங்களா அந்த காலம் வேணும் இந்த பீட்டர் பச்சுமா என்ன வளர்ற என் பேர் என்ன தெரியுமா என்ன டைவர்ஸ் புகழ் காஞ்சனா வரானா கோர்த்தே அலரும் தெரியுமா டிவி புகை சினிமா புகை மாதிரி டைவர்ஸ் புகைடா இது வரைக்கும் ஆயிரம் பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து சாதனை புரிஞ்சிருக்கேன் நமக்கே அவள் குடிறீங்க நீ அஞ்சாங்க நான் என்ன சிங்காரி மாதிரி மாமா மாமான்னு சுத்திக்கிட்டா இருந்தேன் அப்படி இப்படினு எப்படியோ ஒரு அஞ்சு வருஷம் கலெக்டரா இருந்தேன் டாக்டரா இருந்தேன் அஞ்சு அஞ்சு வருஷம் கலெக்டரா டாக்டரா இருந்தியா இந்தமோ ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிற மாதிரில பேசறீங்க விட்டு குடுத்து வாங்கிட்டேன் இந்த காலத்துலதான் பணம் இருந்தா எதையும் சாதிக்கல அப்போ ஒரு அஞ்சு வருஷம் மந்திரி ஆக வேண்டியதானே ஆனா இப்பதான் எந்த ஆட்சியையும் அஞ்சு வருஷம் விட்டு வைக்கிறதே இல்லையா முடிவு பண்ணிருக்கேன் சமூக சேவையா டெய்லி ரோடு போடியா அகில இந்திய பாத யாத்திர போகலான்னு இருக்கேன் பண்ணலான்னு கங்கையையும் காவேரியும் நீ கங்கையும் காலியும் சேர்க்க போறியா கவர்மெண்டாலயே முடியல நீ பாத யாத்திரை போய் வேக போவதாகும் என்னப்பா சொல்றேன் பாத யாத்திர போபறன்னு சொல்ற நீ பாத யாத்திர போனா நிறைவேறும் பாத யாத்திரா போய் நிறவேறா ரத யாத்திரா போவேன் ரயில் யாத்திரா போவேன் பிளெயின் யாத்திரா போவேன் நம்ம நாட்டுல யாத்திரிக்கா பஞ்சம் நம்ம நாட்டுல அரிசி பஞ்சம் வரும் தண்ணீர் பஞ்சம் வரும் துணி பஞ்சம் வரும் போராட்டத்துக்கு சமீதி சேவை செய்ய நமக்கு இந்த ஜிகனா வேலையெல்லாம் வேணாமா ஜிகிணா பிலிம் காட்டுறது எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லுங்க நம்ம பாட்சிக்கு டிக்சனரி போட்டுக்கிறேன் அதை பொருட்டிப்பார் மனுஷனா பொறந்தா என் சிங்க தெரியும் அரண்மணம் ஒரு வீடு கட்டி மகாராணி மாதிரி என் சிகாரியை வச்சுப்பா எப்பவும் இப்படிதான் பேசுவீங்க அப்பறம் எப்படி மாறிங்க தெரியாதான் என்ன என்ன என்ன மறந்தாலும் என் சிங்காரியும் மறக்க மாட்டேன் உங்ககிட்ட அம்பை தான் அப்பால மாமன் கிட்ட பதில் சொல்றது சிங்காரி நான் ரூட்ல போகும் ரூட்ல ட்யூட்டா என்ன பண்ணிடும் என்மா ஒரு நீ நல்லா இருக்கணும் நீ இதே சொல்ற சொல்றேன் அந்த பாரு ஊரே சொல்லுது அடக்கலம் போக வேண்டியது அகதி மாதிரி ஆகிப்போச்சேன் அத்தப்பா லெட்டர் போட்டு வர என்ன மாமா தொடர்த்தின்னு வந்தாரு தப்பிக்கிட்ட மாமா வாமா என் தாய் மாமா கம்மன்கட் போய் ஐஸ் பாய் விளையாடுறீங்களா உங்க வயசுக்கு அட்லீஸ்ட் போலீசாரிடம் பாக்குறீங்க என்ன நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசுறீங்க நீங்க பேசுற ஊட்டதானு மென்டல் ஹாஸ்பிட்டலாடான்னு கேட்டேன் தெரியாத மாதிரி கேளுங்க பாட்டி பேஜா பண்ணது என்ன கா அடைமும்டுத்து காத்திப்பு மாமக்கு கத்த உங்களுக்கு எத்தனை மாமா காக்கி சட்டை போட்டவனா என் மாமா தான் போருமே அப்படியா நேற்று கூட உங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேனே என் மாமா கையில நீ பேசியில செக்யூரிட்டியா இருக்காரு அந்த மாமா கிட்ட பேசுறேன் அவர் ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுறாரு எங்க உங்க மாமா யாராவது ஆட்டோ ஓட்டுறாங்களா ஆட்டோ ஓட்டுறாங்க டாக்ஸி ஓட்டுறாங்க போஸ்ட்மேன் ஆகிறாங்க கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யறாங்க அப்பா இவ்வளவு மாமாவா உங்களுக்கு நாம படா பேஜாரா போச்சேன் காக்கி சட்டை போட்டோம்லாம் என் மாமான்னு சொன்னேன் காப்பி தரேன்னு சொன்ன சரிங்க உங்க மாமாவை போயிட்டேன் மாமா அவர் பொண்ணு பொண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வருவாராம் காபி நல்லா இருக்கா நாயர்கடை டீ பெட்ரு நாயர்கடை டீயா உங்க வீட்டுல காஃபி போடமாட்டாங்களா உங்க வீட்டுல டீ காஃபி எல்லாம் ஓட்டல்தான் கொஞ்ச நாள் படுத்துக்கோங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா நீ உங்க வீட்டுக்கு என்ன நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க நேற்று பொண்ணு பாக்க வரும்போது பொக்குயிர்ப்பயொழி புதுமொழி வேற பொம்பளைக்கு நாலு ஐதா கீது நாலு ஐயா இல்லையே எனக்கு ரெண்டு கண்ணு தானே இருக்கு ஐயா நான் சொல்றது வேற ஐயா அயிகை பொறாமை வாய்மை மாமா புரோக்கர் மாமாவா எந்த ஏரியா தெரியாதீங்களே அரும்பாக்கம் கோடம்பாக்கம் நினைச்சுட்டேன் ஆமா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க உன் பத்தி நினைக்கிறேன் பயமாக்குது அப்ப நான் உங்க மேல வச்ச ஆசை வேற ஆசை அய்யோ எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அய்யோ நான் காரணம் போட்டு இந்த கிஷ்ணப்பையில காணும் ஆமா இந்நேரம் எந்த போலீஸோட ஓடிபிடிச்சி விளையாடினா ஊர்ல ஜனங்கிட்ட மாமூன் வாங்குற நம்மள தாடா சொல்றாங்க ஆனா நம்ம மாதிரி தாடா கிட்ட மாமூன் வாங்குற ஏதோ போலீஸு போலீஸ்காரன் கிட்ட இருந்து ஓடி ஓடிய ஆயிசு போயிடும் போல நீ கட்சியில சரிதான் வருமால வாரிசா உன்ன உருவாக்கிட்டு இருக்கேன் ராஜாணி அதுக்கு என்ன வாரிசா உருவாக்கிட்டு இருக்காக்கம் எதுதான் வாரிசு உருவாக்குறதுன்னு விவசாய இல்லாத போச்சு நீங்க சரி நம்ம கலெக்ஷன் நம்ம ஊட்டு வாடகை கலெக்ஷன் பண்ற மாதிரி கேக்குறீங்க இது கிண்டி இது கோடம்பாக்கம் இது கோயம்பேடு பர்சு சரகை எடுத்து நேரம் ஆகுது இல்ல சாயங்காலத்துல ஜல்சாவா இருக்கணும் சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறது நானு சாயங்காலத்துக்கு அப்புறம் உனக்கு ஜல்சா தான் கிருஷ்ணா உன்ன தோல்லையும் போட்டு வளர்த்து என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன் உனக்கு வெறும் பால ஊத்தி வளர்க்கலடா நான் என்ன பாம்பா பால ஊத்தி வளர்க்கு சிந்தி வளர்த்தேன்டா வயசாச்சுன்னா எல்லாரும் இதே டயலாக் விட்டுருவீங்களா நினாங்களை அழுத்தல் வரும் என்னுடைய வரலாறு தெரியுமாடா உனக்கு அஞ்சு வயசு நீ ஜெயிலுக்கு அம்பி என்னடா இந்த தியாகி சிங்காரம் பிஞ்சிலேயே படித்துட்ட அவன் அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு போய் ஒன்னு ரெண்டு அஞ்சு வரைக்கும் என்ன நீ ஜெயிலுக்கு போய் கத்துக்கண என்னுடைய பத்தாவது வயசுல யத்துல காந்த சேர் உப்பு காயா சாராயம் காட்சின அதுவும் நாட்டு சரக்கு தவிர வேறு எந்த சரக்கு கண்ணாறு கூட பார்த்தது கிடையாது பை இண்டியன் சொல்லுங்க அந்த சரக்கையும் இன்ன வரைக்கும் என் கையாலேயே காய்ச்சி குடிக்கிறேண்டா காந்தி கடல் துணியத்தான் தன்னோட கையால் நெஞ்சு போட்டுப்பாரு சொன்னாரு நீ சாராயத்தை சொல்ற சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்ன வார்த்தைய மதிக்கிறவன்டா நான் இது வரைக்கும் என்னுடைய சர்வீஸ்ல திக் ஆகிட்டும் ஊருக்கு வந்து கொள்ளை அடிக்கிறீங்க சரி ஜாதி வித்தியாசமே போன மாசம் கூட ஒரு நாளைக்கு இந்தியா கொள்ளை அடிச்சியா நீசிய ஒருமைப்பாடு அழுதுனா போறீங்களா எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் லிட்டர் சாராயம் காய்ச்சிருக்கேன் அறுபத்தஞ்சு கள்ள கரத்தம் செஞ்சிருக்கேன் நூத்தி பேங்க கொள்ள அடிச்சிருக்கேன் புள்ளி எம்பி எம்எல்ஏ பாரு சுட்டுதான் போச்சா தான் பேசக்கூடாது மார்க்கெட்ல பைரவன் தாத்தி தாத்தி அடிச்சா கொண்டு மந்திக்க நினைச்சேன் அதையும் செஞ்சிட்டியா அட நீ வேறப்பா பைரவங்கறது ஒரு நாய் அதுக்கு வெறி புடிச்சு மார்க்கெட்ல நிறைய பேரை கட்சிச்சு அதை அடிச்சே பொண்ண என்ன செஞ்சு என்ன புண்ணியம் இவ்வளவு செஞ்சு எனக்கு தியாகங்கற பட்டம் தான் வெளியில நடமாடு விட்டுக்கிட்டே அதுவே பெரிய விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் உனக்கு என்ன பத்மஸ்ரீ பட்டமா குடுக்க முடியும் அட பட்ட கீட்டுல யார்தான் வேணாம் கைத ஏதோ நான் மண்டை போடுற வரைக்கும் நாட்டு சரக்க டெய்லி வேணாண்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தா போதாது ஓய் இது என்ன கார்பரேஷன் தண்ணி நினச்சியா ஒண்ணு விட்டு ஒரு நாள் சரி மாசம் இவ்ளோனுக்கு போனா போய் வந்து சீக்கிரம் தீர்ந்த போகுது போறேன் போயிக்கா நொந்து போறாளு என்ன பாந்துதா கலெக்ஷன் முடிச்சுக்கே அரும்பாக்கம் வையா வந்து அந்த சமயம் போலீஸ்காரர்கிட்ட தாத்துக்கா ஒரு வீட்டுக்குள்ள பூந்துட்டேன் அங்க ஒரு பொண்ணுப்பா இல்ல கேஷா நீ வேற இது மாமா திடீர்னு வந்துட்டீங்களான்னு கேக்குது நேத்து பொண்ணு வந்தீங்களா அப்படி யாரு தெரியாத சைட் ஆட்சியா உங்க மாமாவை பிடி ஃபேக்டரில செக்யூரிட்டியா பாத்தீங்கன்னு சொல்லுதுப்பா அப்ப இது லூஸ் நான் சொல்றத கேக்குறேன் இவ்வளவு கன்ஃபியூஸ் வருகிட்ட மாட்டி அவசாப்படுகிறேன் எப்படி இருக்கும் எது கெடுத்தாலும் மாமா உங்க யாரும் டாபர் மாமாவோ டாபர் மாமாவா நீ ஏதா கோலிதான்னு கூப்பிடுவ இப்பிண்டலுக்கு அழகே இல்லையா யார் யாச்சு மதிக்கிறி என் அழகான பேரை விட்டுட்டு நீ என்ன பாத்தா யாரும் சொல்லுவாங்க ஆமா என்ன நீ ஒரு மாதிரி பேசுற ஒரு மாதிரி பேசுறா இன்னக்கு இவனும் அதே கேள்வி கேக்குறான் அந்த பொண்ணு அதே கேள்வி கேக்குது நான் நினைக்கிறேன் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு குண்டல் தப்சு வந்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலா ஓ அதுவா என் பொண்ணு கொஞ்ச அச்சு அது சரியா போகன்றது என்ன கொடுத்தேன் கல்யாணம் செஞ்சா சரியா போயிருந்த ஒரு பையனை சிம்பாலிக்காடான வீட்டுல குடும்பம் நடத்த மென்டல் ஹாஸ்பிட்டல் குடும்பம் நடத்துறாங்க அவங்களைதான் பாத்து போய் ஆமா பேச புதுசா இது வந்ததுலேருந்து எங்களை காட்சிகளே தெரியுங்க இல்ல பாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன சேதுபதி அதான் உங்களை மாமனா என் பே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு பைக்கல பேங்க்ல ஒரு லட்ச ரூபாய் போட்டு வச்சுக்கிறான் கல்யாண ஆனா உங்ககிட்ட அதை கொடுத்துட்டு காசு அனுப்பிச்சு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு லட்சம் அது கிட்டியா நீ என்ன நீ ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற நான் அரும்பாக்க பொண்ணு பாத்து அரும்பாக்கமா நான் போய்கிறேன் போயிட கிஷ்டா நீ ஏதோ ஒரு பொண்ணு அரும்பாக பாத்தீங்கன்னு சொல்லுனீங்க இந்த ஆளா அதே பொண்ணு தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதோ சோ லட்சம் கடிச்சதுல சேது பாத்துட்டு போல அண்ணா தெரியாத மாதிரி பேசுறேன் பாக்குறேன் அதான் இந்த திகிரி மறந்துட்டேன் கிஷ்டா பண்ணாங்க அமைக்கு வாசி அமிக்கு வாசி அமுகிறேன் எனக்கு ஏதோ பொண்ணு ரொம்ப புடிச்சி போச்சு அட்ரஸ் கூட்டு அட்ரஸா நேத்துதான் பொண்ணு பாத்துட்டு வந்து இப்ப அட்ரஸ் கேக்குறோம் நீ நம்ம நாட்டு வா அண்ணாத்தான் அட்ரஸ் ஏமா வச்சுக்கல பொண்ணை போய் பாத்துட்டு வரலான்னு ஓஹோ தனியா பண்ணுமா பதினஞ்சு பக்கத்துக்கு வீடுதான் வருத்த வருத்த ஒரு லட்சம் மட்டும் கிடைச்சதுனா அந்த பிள்ளாருக்கு ஒரு தங்க வருகிறேன் மத்தத கல்யாணம் அப்பறம் பாத்துக்க அவசரப்படாத பையன் பேசுறதே சரியில்ல ஏதோ கெட்ட சகவாசம் ஒண்ணு பேருண்டல் வைகா வைகி சும்மா சொல்ல விடாது ஐட்டம் சூப்பர் கொஞ்சம் அதையும் ஒண்ணுமே புரியல ஒண்ணு புரியுமா ரைட் போட்டு எனக்கு என்னமா நீங்க சொல்றது உண்மையா இருக்குமான்னு தோணல இந்த நியூஸ் செஞ்சு மாட்டீனா நீ கவலையா படாத ஒரு தனியா பிரெயின் வச்சுக்கிய பாரு கிருஷ்ணா போவோம் யாரு என்ன அங்க இருக்கிற நிலைமை என்னனு தெரிஞ்சுப்போம் லட்சாதி படிக்கல் பிரெயின் சூப்பர் தான் இப்ப நீ புட்டுக நம்பள ஒதுக்கல இங்கெல்லாம் உனக்கு ஆல ஆள் வேணும்பா இதுல ஒரு இன்னும் பிரச்சனை இருக்கு இன்னும் பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆளு சொன்னும் இல்லையா அப்படின்னா இன்னும் அர்த்தம் அந்த பொண்ண கண்ணாலும் கட்டிக்கணும்னு அர்த்தம் கட்டிக்கணும் போச்சு லட்சத்தோட மதம் லட்சுமி ஒன்றா வேணாம் சொல்லுவாங்க அப்ப உன் மேல உசிரியா வச்சிருந்தா மாமன் பொண்ணு சிங்கார லட்சுமி லட்சுமி அண்ணன் வீடு கட்டி மகாராணி மாதிரி என்னைய சின்ன வீடா செட்டப் பண்ண போறியா எப்போ வந்தா நான் எப்ப வந்துட்டா ஆனா இப்ப புதுசா வந்துருக்க மகாலட்சுமி அவையாரு சக்காலியா கம்மனு கடா அது வந்து மகாலட்சுமி அருள் இருந்தா நாம லட்சாதிபதியாகி குச்சல சிங்கார லட்சுமிக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் கூட சொல்லுவாங்க ஒரு பொண்ணு தான் போட்டுக்கிற நகை வேணுன்னா இன்னொருத்தியோட பங்கு போட்டுப்பா கட்டுக்கிற பொழைய வேணும்னா இன்னொருத்தியோட பங்க போட்டுப்பா பட்டப்போயில பாத்தியா ஆனா தான் கட்டிக்க போற மட்டும் பங்கு போட்டுக்க மாட்டாயா நீங்களே ீங்களா என்ன கைவிட்டு வேற ஒருத்தூட நீ போன சிங்காரி தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவு எல்லாம் வந்துடாத மட்டும் பண்ணிக்கலிவே அது அந்த காலையா உனக்கு போயிடுவேன் நான் வரேன் கொலையும் செய்வால் பத்தினு கேள்விப்பட்டு காதல கேள்விப்படுறேன் இப்ப புரிஞ்சுக்கியா கூடவே கவலையை வந்து சொன்னேன்பா இந்த போட்டு நாராயணன் தீர்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படியா இவ்ளோயா பக்கத்து ஒரு டாக்டர் தண்டபாணி பையனுக்கு ஏதாவது காதல் பிரச்சனை நான் தான் தீர்த்து வச்சேன் ஏ ஒன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பொண்ணு கல்யாணத்துல குழப்பம் நான் தான் தீர்த்து வச்சேன் அப்போ நம்ம தெருக்கிறார் ஹைகோர்ட் வயக்கில் வருது ராஜா ஒரு வீட்டு லட்சுமிக்கு நீ தான் கல்யாணம் செஞ்சு வச்சியோ வரதராஜனா லட்சுமிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப ஒரு குழந்தை கூட இருக்கா கைத கண்ணுக்குட்டி என்ன சொல்ற லட்சுமி அவங்க வீட்டு பசு மாட்டுறேன் அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போன சொல்ல அந்த வீடுதான் இது அந்த ஆள் சொன்ன வீடுதான் நினைக்கிறேன் என்ன யார்கான கைதான் கூப்பிட்டு இதுவே பெரு மாப்பிழ தம்பியா தான் தம்பி தம்பியா சொல்லவே இல்லையா தம்பி தான் உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தம் கட்சிக்கலா அப்போ சொந்த தம்பி இல்லையா அத்தியா கூட பிறந்தா உடன்பிறவா சகோதரன் புரிஞ்சிக்கிறி ஆமா வைஜண்டி மாப்பிள வந்துருக்கமா நீங்க காசி கொண்டு வரேன் என்ன நீங்க திடீர்னு என்ன வீட்டுக்கு வந்து சர்பிரைஸ் குடுக்குறீங்க அண்ணனுக்கு தெரியாம வந்துட்டேன்னு சொல்றீங்களா அண்ணன் ஏன் தெரியாது அப்ப இருந்தானே அண்ணனுக்கு தெரியும் நானே நீங்க வீட்டுக்கு தான் கலந்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுதா எனக்கு ஒலா தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வீட்டை கிளம்பினே வந்து முக்கியமான விஷயம் தானே தெரியும் புரியுமா நானே இன்னைக்குதான் ஜோசியல பாத்துட்டு வந்தேன் இது எதுங்க போறீங்க நீங்க இந்த சென்டிமெண்ட் மாப்பிள சம்பிரதாயம் எவ்ளோ நேரம் ஆக போகுது ஒன்றரை மணி நேரம் தான் முகூர்த்த நேரத்தை பாத்து தானே வைக்கணும் ஏன்னா இது ஆயிரம் காலத்து பயிரு பயிரா தரக்கு சொல்லவே இல்லையா பெருசு ஏதோ பயிர் இருந்துது கட்சியில வெறும் கலப்பையே குத்துற போகுது கையில எனக்கும் கௌரவம் உங்களுக்கும் கௌரவம் தம்பி பேரு என்னன்னு சொல்லவே இல்லையே அதான் நான் என் பேரையே சொல்ல அப்பதான் தம்பி பேரை சொல்ல என்ன உங்க பேரு தெரியாதான் என்ன சிவராம என் பேரு கிருஷ்ணா மூணு பேரை சொல்றீங்களா சிவராம கிருஷ்ணன் தானே நீங்க சொன்னீங்கன்னா சரியா இவன் பேரு போட் நாராயணன் போட் நாராயணனா போட் இவரு பேராடும் கட்டுமரம் கனசாமி தாத்தா பாயமரம் பத்திரி தண்ணி நேரம் போல இருக்குற கூப்பிட்டீங்க ஓட்டல வச்சு சாப்பிட்டுக்கிறோம் என்னங்க சொல்றேன் சொல்றீங்களா அது இல்லீங்க மாமா மாமா மாமா துட்டுட்டீங்க உங்க காபில ரொம்ப சத்தியமா வேணா தீ குளிக்கட்டுமா இன்னும் சொல்றீங்க நீங்க ஐயா நானு தமாஷுக்கு தான் சொன்னேன் நாலு எப்படி தீ குளிக்க முடியும் நான் குளிக்கிறதே கிடையாது ஆமா உங்களுக்கு சமைக்க தெரியும் தெரியும் பொண்ணு நாடானு சொல்லிக்குது கடைசியில கலப்பையும் தான் கிடைக்கும் போகுது அவங்க பொண்ணுக்கு மாப்பிள தேடுறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு சமையல் தேடுறீங்களா தப்பா இருக்காங்க மேல என் பொண்ணுக்கு அன்பு ஜாஸ்தி உங்க பொண்ணுக்கு அன்பு ஜாஸ்தி தான் சமைக்கணும்னு அர்த்தமா என்னங்க நீங்க என் பொண்டாட்டி கூட என் மேல அன்பு ஜாஸ்தி அதுக்காக நானும் சமைச்சேன் சமையல் எல்லாம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு சமையல் காரி மேல அன்புட் ஜாஸ்தியா தான் வச்சுக்கீங்க என்னமா பிள்ளை விரும்பத்துல சும்மாக்கு சொன்னாச்சு சொல்றீங்க வேலை பாக்குறீங்க சொல்லவே இல்லையா என்னது நீங்க வேலை பாக்கலையா சரி நீ வேலை பாக்கதா தரங்க சொல்லிருக்க போகுது வேலை என்ன ஆபீஸுக்கு போய் வேலை பாக்க மாட்டேன்னு சொன்ன ஆபீஸ் வெளில எல்லாத்தையும் பாத்துருவாங்க நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க மறந்தே போயிட்டேன் என்ன மார்க்கெட்டிங் பண்றாங்க அதாவது அப்படின்னா நான் இண்டிவிஜுவல் எங்க கம்பெனி பிரைவேட் கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்றேன் மாப்பிள போலீஸ் சர்வீஸ் தப்பா நினச்சிக்காதுங்க எதோ தெரியாத உள்ள வந்துட்டோம் பெரிய கிரிமினல் என்னோட மாமன் தாங்க என்ன இந்த மாதிரி செய்ய வைக்கிறது நாளைக்கு நமது எம்ஜிஆர் வேணாம் எல்லா ஸ்டேஷன்லையும் கேட்டு பாருங்க ஏட்டுக்கு சம்பளம் கரெக்டா வருதா இல்லையோ நான் கப்பம் கரெக்டா கட்டிடுவேன் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மாதிரி சொல்லணும் எங்க தொகுதி எம்எல்ஏ விட நீ நல்ல பேரு ஆமா நீங்க என்ன ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா நான் பார்த்ததே இல்லையா பாத்துல ஒரு நாள் எனக்கு அங்கதான் டியூட்டியா பாப்பல உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா என் பொண்ணுக்கு ரேடியோவில் எத்தனை ஸ்டேஷன் கூட தெரியாது ஐயோ பாவம் என் பேரு சேதுபதி ஐபிஎஸ் அவன் பேரு வைக்க வச்சு ஐபிஎஸ் சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு நாங்களும் வசதி தான் இந்த அவசரம் எனக்கு புரியுது இருந்தாலும் உங்க ஜாதகப்படி என் ஜாதகம் உங்களுக்கு தெரியும் போலீஸுக்குள்ள தெரியும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிக்காதே சரி ஏப்ரல் ஒன்னே வச்சுக்கங்க என்ன இருந்தாலும் நான் வந்து நேர்ல சொன்னாதான் மரியாதை நீங்க வந்து மரியாதை போடுவோம் பரவாயில்ல நான் சொல்லுகிறேன் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்துடுறான் வைஜெயந்தி பாப்பா வரான் வர வேற யாரு வருவாங்க பாருங்கப்பா இந்த மாதிரிதான் சம்பந்த சம்பந்தமே எல்லாமே ஏதாவது பேசாரு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சுமா அவர் ரொம்ப விளையாடி பாக்குறாரு மாப்பிள்ள கம்பெனில வேலை பாக்குறதுக்கு பதில செமர் நடிச்சிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார் அதுவும் ஆள் மாறட்ட சீன் ஆசை போடுவாரு ஏரு எனக்கு தெரியலையா உங்களை எங்கேயோ பாத்துருக்காங்க என்னங்க நீங்க நான் தான் இந்த வருங்கால மாமனார் என்ன சொல்றீங்க உங்க தம்பியோட வருங்கால மாமனார்னு சொல்ல வந்தேன் ஒரு நிமிஷத்துல ஆடி போயிட்டேன் எங்க என்னோட பிரம்மச்சரியத்துக்கு ஆபத்து வந்துருமோனு சின்ன வயசுலேயே எனக்கு ஞாபகம் மருது ஞாபகம் மறைவி உங்களுக்கு மட்டும் தானே என் தம்பிக்கு ஞாபகம் மறவி இருக்குமான்னு கேக்குறீங்களா இந்த விஷயத்துல அவன் எனக்கு நேர் எது எல்ல படிச்ச போயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்ப கூட விடாம சொல்லுவான் இன்பாக்ட் டெய்லி என்ன அண்ணா அண்ணான்னு மறக்காம கூட்டுவானா பாருங்களேன் உண்மையிலேயே ரொம்ப ஞாதக சக்தி தான் வண்டி சீத்தான் பேசு என்ன நிச்சயம் சொல்லிட்டாரு மாப்பிள்ளை சொல்லிட்டாரா என் தம்பி எப்ப பாத்தீங்க அவர்தான் வந்திருந்தாரு என் தம்பி உங்க வீட்டுக்கு வந்தானா எப்போ நேற்று விஷயமா நாராயண வீட்டுக்கு போறீங்க வந்தாரு அந்த காலத்துல தாலி கற்ற வரைக்கும் பொண்ணு யாருன்னு மாப்பிளைக்கு தெரியாது மாப்பிள்ளை யாருமே பொண்ணுக்கு தெரியாது இப்போ காலை மாறிப்போச்சு அதுக்கு என்னங்க செய்ய முடியும் காலை மாறும் போது நாங்களும் என்ன எடுத்துக்கோண்டே என் பொண்ணாட்டி முகத்தை நான் பாத்ததே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா சரி சரி ஏப்ரல் ஒன்னாம் தேதி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு முகூர்த்தத்தை அனுமதி சொல்லிட்டாங்களா ஜோசியரும் சொன்னாரு ஏப்ரல் ஒன்னு கல்யாணத்துக்கு பொருத்தமான நாள் ஜோசியர் என்ன சொல்றது நானே சொல்றேன் மேரேஜ் டே இஸ் நத்திங் பட் டே பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்களே இப்பவே கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன் சொன்னாரு மாப்பிள்ள ரொம்ப பாஸ்டா இருக்காரு கல்யாண மயக்கம் கல்யாண மயக்கம் சொல்லத விட காஃபி மயக்கம் சொல்லலாம் பொண்ணு குடுத்த காஃபியில மாப்பிள் அப்படியே மயங்கிட்டார் பாவம் ஹோட்டலில் அவருக்கு நாக்கு செட்டு போயிடுச்சு போட ஹோட்டல் சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சா சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் கல்யாணம் ஏற்பட்ட கவனிக்கணும் கிளம்பிட்டீங்க எங்க வீட்டுக்கு முத முதலாம் வந்துருக்கீங்க காபி போட்டு சாப்பிட்டுட்டு போங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஹோட்டல் காப்பி எல்லாம் சாப்பிடறதில்ல என் காப்பியும் ஹோட்டல் காப்பி நான் சொல்லிட்டா சேவராம நான் உனக்கு காப்பி லடி காசு நீ பாதை மாடா கலந்து கொடுத்தேன் ஏன் அன்பையும் பாசத்தையும் அதுல வேர்வையும் கலந்து கொடுத்தேன் என்னால தாண்ட முடியும் போல இருக்குமார் எப்படி இருக்க சவுக்கியமா வட சீரமா குறிக்க வந்த மாதிரி பொண்ணுதான் பாக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் நீ வந்துட்டேன் என்ன ஏதாவது கடன் கடன் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இல்லடா பிரெண்ட்ஸ் எல்லாம் அஞ்சு பத்து கை மாத்தா வேணும்னாக்கா தெய்வம் அது இதுன்னு சொல்லுவாங்க அதான் கேட்டேன் அது இல்லடா எனக்கு கல்யாணம் ஓ நான் தான் மாப்பிள்ளை தோழா இருக்கணும் சொல்றியா அது இல்லடா மாப்பிள்ளையாவே இருக்கணும் முடியா சரி சொல்லு என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ் யாருக்கும் தெரியாத திருநீர்மலையில திருத்தனமா கல்யாணம் சரிக்கு போறேன் சொல்லிட்டேன் இது என்னடா பெரிய விஷயம் தமிழ் சினிமா டிராமால ஆரம்பிச்சு அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் எல்லாரும் சொல்ற டைலாக் தான் கல்யாணம் சாட்சியா ஜால ஓ ஒரு நாளைக்கு நூறு ரூபா குடுத்து சோறு போட்டா அவன் யாருக்கு வேணா ஜாலர போடுவானே அவன் தானே ஒண்ணு சைடு தான் யாருடா நீதான் உண்மை சொல்ற உஷா தான் எங்க என் தங்கச்சி ஆட்டா கண்டிப்பா நடக்கும்ி ஐ பி எஸ் யாருங்க விஜயசந்தியா வெரி ஆள் தான் தெலுங்கு சினிமா போறீ அப்தமா பேசாத லேட்டஸ்ட் படம் தெரியல உன்னோட அப்பா பேரு சேதுபதி ஐபிஎஸ் விஜயகாந்த் அவரோ அம்மா விஜயசாந்தோட அப்பா விஜயகாந்தா எப்படி அறவே இல்லாத போச்சு ஐபிஎஸ் உங்க குடும்பம் இனிஷியல் அப்பா பேரு சேதுபதி அதான் வைஜந்தி ஐபிஎஸ் ஆமா காலேஜ்ல புன்னா சுத்தாள இருக்க முடியும் சினிமா கிடைக்க மாதிரி நீ கூட சிங்காரின்னு சிங்காரி அது சரியான எப்ப பார்த்தாலும் நான் தான் புரிச்சு சொல்லுவோம் அவங்க அப்பா வேற ஒரு குடிகார ஆமாயா பாட்டிதான் என்னமோ வாயில வந்து முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்க உனக்கே தெரியாதா பாவம் மென்டல் போல இருக்கு மென்டலா சின்ன வயசுல இருந்து நானும் வளர்ந்து என்னோம் இதெல்லாம் ஆடி பாடி டூ பாடி இதை மறந்துட்டியா டூமின் குப்போம் எங்க இருக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்துடுச்சா சும்மா சினிமா பைத்தியம் பணம் பைத்திய மாதிரி சொல்லு பைத்தி போல இருக்கு வாடா போயிடலாம் ஓடில போயிட்டியா ராம மாதிரி பாராட்டி வளர்த்த உங்க அண்ணன் கிட்டயே நாளைக்கு வர போறவளுக்காக சொல்றியா பரவாயில்ல வச்சிருச்சு அதே கிளி பறந்து போயிடுச்சா ஏன் காசு கொடுக்காத கிளி பாத்தியா எங்க போயிட்டு வர என்ன இழுத்துறேன் போயிட்டு வர என்ன சினிமா இருக்கு வைஜெயந்தி ஐ ஐபிஎஸ் சினிமாவுக்கு போயிட்டு வரையா இல்ல வைஜய்தி ஐபிஎஸ் பாத்துட்டு வரியா வைஜன் ஐபிஎஸ் பார்த்துட்டு அப்படியே ஹைதராபாத்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன் டிஃபனா என்ன நீ என்ன பணாத்தர சொல்லுங்க போட்டு வளர்த்த நானா பிணாத்துறேன் ஆரம்பிச்சுக்கியா குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் தோல்லையும் போட்டு வளர்ப்பாங்க என்ன கொண்டா ஏன் என் ஆபீஸ்க்கு புதுசா மேனேஜர் வராரு ஆபீஸ் விஷயமா முன்னாடி போன அதுக்கும் பொன்னாட்டிக்கு என்ன சம்பந்தம் காஃபி நிறைய டிகாஷன் ஊத்தாதுன்னு சொல்லிருக்கேன் காஃபியா கஷாயமா காப்பி கஷாயம் இருக்கா என்னோட வருங்கால வீட்டுல காபி கொடுத்தாங்க அது காபி அந்த மாதிரி அருமையான காபி கொடுத்த கைக்கு வயிறு மோதிரம் தான் செஞ்சு இவ்வளவு வருஷமா சமைச்சு போடுற எனக்கு ஒரு வாக்கி கூட வாங்கி கொடுத்தது ஒரு டெம்ளர் காபி கொடுத்தவளுக்கு வயிறு மோதிரமா காபியாது இருக்கும் என் காப்பியை குடிச்சா உனக்கு செத்து போயிடுவேன் நானே செத்து போயிடுவேன் கரப்பாம்பூச்சி ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது காபில பள்ளியை போட்டு தரேங்கறியா நமஸ்காரம் ஐபிஎஸ் அவருக்கு சேர்த்து காபில பள்ளியை போட்டுக்கொண்டா அதாவது அப்பா மேனேஜரோட அப்பாவா இவருக்கு அம்பது வயசுல ஒரு பையனா சொல்லவே இல்லையே மாப்பிள்ளிக்கு எப்படி போய் தமாஷன் தமாஷு வைத்தியன் உங்க அண்ணா அப்படி சொல்றாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல மேனேஜர் ஓஹோ சார் கல்யாணம் சொன்னதான் முதல் முகூர்த்தத்திலேயே வச்சு சொன்னீங்க நீங்க சரின்னு சொன்ன இப்பவே அழிச்சிட்டு போறேன்னு சொன்னீங்க அழிச்சிட்டு போறேன்னு சொன்னேனா நான் என்ன உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு உங்க சம்மதம் கேட்டேனா ஏப்ரல் ஒன்னு எங்களால முடியாது ஏப்ரல் மாப்படி சொல் ஏப்ரல் ஒண்ணு மேரேஜ் பொண்ணு வீட்டு சைட்ல யாரும் பொண்ணுக்கு சாட்சியா நான் தான் போனோம் என்ன மாப்பிள நிறைய சாட்சியா கூப்பிட்டு என் பூணுக்கு கல்யாணத்தை நடத்துறேன் நீங்க யாராவது ஒரு புண்ணு கல்யாணத்துக்கு சாட்சியா போக போறீங்க நீ சாட்சியா போகலனா வேற யாராவது சாட்சியா போக முடியும் ஆனா இங்க நீ இல்லாம யாரும் புரியல ஆனா முகூர்த்த பத்திரிகை அடிச்சுட்டு அதை மாத்தினா இது பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன என்ன இந்த முகூர்த்த தேவையை மாத்தினா உங்க அண்ணனை உயிரோடு பாக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு அழைப்பாரு அதான பெரிய இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எமோஷனோட இதே டைலாக்டே பேச போறீங்க ஐ ஆம் வெரி சாரி மாப்ளைமா கிளைமேஸ்ல பாப்போன்னு சொல்ல வந்தேன் மாப்பிட்டுக்கார மாதிரி வரையா அது வேற ஒண்ணும் இல்ல ஆக்சிடென்ட் அது அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதாக அட்டன் பண்றியா என்ன விளர்ற கல்யாணங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தானே கல்யாணத்துக்கு அட்டன்மெண்ட் வந்து சிம்பாலிக்கா சொன்னேன் நாளைக்கு இங்க கூட ஒரு ஆக்சிடன் நடக்க போதை முடற வாயில நல்ல வரத்தில வராதா என்ன மாமா சோக்கியம்மா வாங்கம்மா அப்படியே வாங்க ஆமா அண்ணா வரலயா அண்ணா எப்படிங்க வருவாரு அண்ணா எப்படி வருவாரா தம்பி கல்யாணம் அண்ணா வராம எ கொடுத்து வச்சு அவ்வளவுதாங்க முந்தாணியத்து பாத்தீங்களா எப்படி நல்லா இருக்கிறாரா நேரு காந்தி எம்ஜிஆர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அங்கேயும் தண்ணி கஷ்டமா முந்தாண்யத்து உங்களை பத்தி தான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணா என்ன பத்தி பேசிட்டு இருந்தாரா அவருக்கு எப்படி என்ன தெரியும் உங்களுக்கு ஏன் தெரியாது தெரியாது உங்க அண்ணன் போயிட்டாத்தோட பேசுறேன் சொல்லிட்டா போட வேண்டியது வந்து பொட்டி ரெடியா ரெடியா உங்க வீட்டுக்கு வரும்போது துணி எல்லாம் கொண்டு வரதுக்காக புதிய விஐபி சூ வாங்கி வச்சிருக்கேன் துணி மணிங்கு டுட்டுக்கு வெள்ள துணி மணியை குடுத்துட்டு போகுது அதோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோர்ட்டு ஒத்து வராத இந்த லுங்கியா போதும் மாப்பிள்ள பையன் கல்யாணம் லுங்கி விடலாம் அசிங்கமா இருக்கும் பாட் நீத பத்தி வேணா பேச லுங்கிய பத்தி மாத்திர பேசாத கர்ணனுக்கு கவச்ச குண்டல மாதிரி நமக்கு லுங்கியம் சொல்லிட்டு சரி பண்ணலாம் அது நீங்க புது வாங்கிட்டு வர சொன்னாங்க நினைச்சேன் வேற உங்க தம்பி என்னமோ சொல்லி பயமுடுத்துட்டாரு நேற்று தானே பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள பேசுகிறதும் ரொம்ப கவனி ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க உங்களுக்கு நூறு வயசு சாவே வராது நீங்க பேச ஒண்ணு புரியல இந்த ஆட்டோ கார்டோட பெரிய தொல்லையா போச்சு மீட்டருக்கு மேல அதிகமா இந்த பக்கமா வரீங்க மந்தவெளிக்கும் மாம்பழத்துக்கும் போட்டு விடுறாங்களா ஆட்டோல வந்து ஒரே டயர்டு அடிங்க டயர்ட் போயிடும் என்ன விளையாடுறீங்களா டயர்டா இருந்தா குவார்டர் பையன அடிக்கணும் அப்படின்னு போட் சொன்ன எனக்கும் அடுத்தது உடம்பு டயர்டாயிடுது உங்களுக்கு ஏத்துக்க இதெல்லாம் ஒரே போதும் சீக்கிரம் டயட் போயிடும் ஊருகாய் சாப்பிடும் சூப்பரா இருக்கும் என்னமா சொல்றோம் ஏழரை மணிக்கு அது வரைக்கும் அப்புறம் சும்மா கலாட்டா பண்ணா அப்போ நான் மொத்த ஏற்பாட்டெல்லாம் கவனிக்கிறேன் அடையடை கோலி வாயா இப்பதான் வரையானே இல்ல அன்னைக்கு நீ கேட்டேன்னு உனக்கு பிடிச்சு வாங்கினா எனக்கு லு கட்டி பழட்டியமே கிடையாது நான் ஷார்ட் தானே போடுவேன் இப்ப என்ன ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்றியா இந்த விளையாட்டுக்கு நான் வரலபா நீ கேட்ட மாதிரி லுங்கி வாங்கிட்டு வந்தா இந்த கட்டிக்க என்னடா விளையாடுறீங்களா அவர் என்னடா குவார்ட்டர் அப்படிங்கிறாரு இவங்க லுங்கிய கட்டிக்க சொல்றோம் நான் என்ன மாப்பிடு மாப்பிடுற மாதிரியா யாராவது வருவாங்க நினைச்சியா ஏன் வந்தேன்னு கேக்குறியா போறேன் எனக்கு பயனா யாராவது அவனையே கல்யாணம் பண்ணிக்க நீங்க எப்பவும் இப்படிதான பொண்ணு பாத்ததுக்கு அப்புறம் அடிக்கடி ஒண்ணும் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா கனவா வருது நம்ம ரெண்டு பேரும் கூவத்துல போட்ல உத்தம புத்திரன் சிவாஜி பண்ணுங்க அந்த பொண்ணு கூப்பத்துல டூ கூவத்துல டூவிட் பண்ணுங்க எனக்கே தெரியாம ஆளு ஆளுக்கு டூட் பண்றாங்களே கூட சீக்கிரம் ரெடியாடா என்னமா நான் சொல்லுவேன் போயிட்டா நீ எதுக்கு நிக்க போனா பிடிச்சது ரெடியாடா சரி போறேன் வரதட்சணை மாப்பிள்ளை சொல்லித்தாரு எனக்கு ஒரு லட்சம் போட்டு வச்சிருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் காசி ராமேஸ்வரம் கோயில போறேன் அதனால அந்த பணத்தை மாப்பிளத்துக்கு கொடுத்துடலாம் நினைக்கிறேன் இத நான் வரதட்சணையா குடுக்கல என் பொண்ணு எதிர்காலத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் உதவியா இருக்கும் கொடுக்கறேன் பாருங்க அந்த பணத்தை உங்களுக்காக வச்சுக்கோங்க எங்க கிட்ட வேணுங்கிற பணம் இருக்கு அதுவும் தவிர இன்னு கிட்ட அஞ்சு பைசா வாங்குறத கூட என் தம்பி அவமானமா நினைப்பான் அப்படி சொல்லாதீங்க இந்த பணத்தை மாப்பிள கிட்ட புடுங்க நிறுத்துக்க மாபி கிட்ட கொடுக்க அந்த ஒரு லட்சம் இல்ல எனக்கு நான் பைத்தியமா பைத்தியம் திடீர்னு கல்யாணம் வீட்டுல புந்து கிளாட்டா போன்ற எல்லாத்தையும் அப்படியே அப்பீட்டு விட்லான்னு பாக்குறீனிய அப்பீட்டாடா சொல்றா அவரு தவுரு கல்யாணத்துக்கு வந்தமா மொய்யை இழுத்து போனாமு இல்லாம பர்சனல் மேட்டர்ல தலையிடுற சீவிடுவேன் ஜாகிரத பேசுவேடா பேசுவேன் என்ன பாத்து இதுவும் நினைக்கிறேன் என் தம்பி பெருமையா இருந்த வனத்தை பாத்ததும் மாறிட்டியடா என்னையா பேஜார் பண்றீங்க தம்பிக்குமே சொல்லி புதுசா பண்ண பாக்குற வெளில போயா என்னமா இப்படி பேசுறீங்க அவரு உங்க கூட பிறந்த அண்ணா அண்ணாவா என்ன மாப்பிள்ள தமாஷ் பண்றீங்களா தமாஷ் பண்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து தமாஷ் ஜாஸ்தி ஒரு தபா எங்க அப்பாவே யாரும் கேட்டேன் அவ்வளவு தமாஷு இல்ல அண்ணாத்தா தமாஷுக்கு அளவே இல்லையா ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் நமக்கு எடுத்துடா பணம் அதே வந்து இந்த பணம் எனக்கு இல்ல அநாதங்களுக்கு உதவி செய்த கேக்குறேன் என்னங்க மாப்பிள்ள நல்ல காரியம் செய்ய போறேன்னு சொல்றாரு இதுல உங்க பணம் எங்க பணம் பேசுறீங்க வந்த வாரங்கட்டு உன் மாமே சிங்காலமும் முப்பங்காரியும் வேற யாரும் வந்துட்டு இருக்காங்க நீங்க சிங்காரியை கட்டியாம வேற ஏழையா கட்டிக்க புரியாம பாத்துனா கதை கந்தல் ஆயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நம்ம மறிஞ்சுக்கோ பக்கரி நீ புட்டுக்கோ என்ன மாப்பிள நாளைக்கு நானே குடுத்துறேன் ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு வந்துடுறான் எங்களை தேடி நீ யாராவது வந்தாக்க நாங்க இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் பணம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ போயிடலாம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பெரிய மனசு அநாத குழந்தைக்கு உதவி பண்ணணும்னு என்னமா துடிக்காரு இவரு மாப்பிள்ளையை அடையறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவனுக்கு எப்பவுமே நல்ல மனசுதான் ஆனா திடீர் திடீர்னு ஏன் ஒரு மாதிரியா பேசுறான்னு தான் தெரியல என்ன எல்லாரும் என்ன மாப்பிள்ள போனீங்க வர்றீங்க ஏன் வரவே கூடாதுன்னு சொல்றீங்களா இல்ல மாப்பிள்ளை நீங்கன்னு சொன்னீங்க என்ன தேடிட்டு யாராவது வந்தா இல்லன்னு சொல்ல சொல்லி நான் யாரும் சொல்லவே இல்லையே சரி சரிங்க என்னது இது ஆமாண்டா உனக்கு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வார்டி சொல்லணும் விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லடா வாங்கடாது என்னது இது மாப்பிளைக்காக வாங்குறீங்க அநாத குழந்தைகளுக்கு எதுக்குங்க மார்படி கடை இல்லையா அப்போ தட்டையாத்தான் மாத்திக்கலாம் என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுப்பேன் எனக்கு தெரியாது யார் யானி இண்டலா பண்ற உன்ன நெஞ்சிலையும் என்ன போட்டு வளர்த்தோம் இவதான் இவருக்கு தாய் மாம இவரு எனக்கு மர மாம நீ செய் கொலை கூட செய்ண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது என் பொண்ணு சிங்காடிதான்டா என்ன கருவாடுங்க விளையாடிட்டியா மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா என்னடாதான் இவங்க யாருமே எனக்கே கேள்விக்குரிய இருக்க அப்போ என் வத்துல வளருது உங்க அதுக்கு என்ன சொல்றா போய் பாரு அவர் பதில் சொல்லுவாரு சும்மா இருக்க மாட்டேன் பொய் சொல்லி ஆயுள் தண்ட ஆமா போட்டு எங்க காசிமேடு பீச்சில் இருக்குது போய் பாரு மாப்பிள அவர் உங்க ஃப்ரெண்டு போட்ட கேக்குற என் ஃப்ரெண்டு போட்டா மோட்டர் போட்டா சாதா போட்டா அந்த போட்டு பாக்கறேன் ஒண்ணும் தெரியாத இவனுக்கு ஐடியா குடுத்தது நீ இங்க என்ன நடக்குது மரியாதை சொல்லு சொல்லிடுற சொல்லி மாப்பிடு மாதிரி வந்துடு மாம உனக்கு அறிவுக்குதான் கட்சி நேரத்துல உள்ள போந்து பிளான கெடுத்துட்டேன் திருட்டு இதுல பிளான கிடைக்குமான்னு அண்ணா தானு மரியாதை கூட்ட ஏதாவது பேசுன டாக்கா விட்டுரும் சிவராமன் கைவிட அறிவால் மச்சம் அப்போ நீ சிங்காராமருவானு அப்போ இந்த கிருஷ்ண என் தம்பியாத்த என்ன ஒரு பாசத்துணைப்பு நினைக்கும்போது என் சின்ன மாப்பிள்ளைக்கு தரப்பார் கிருஷ்ணா உங்க சின்ன மாப்பிள்ளையா அப்போ சிங்காரி உங்க ரெண்டாவது பொண்ணா நீங்களும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்ல போறீங்களா சே சே நான் உங்களுக்கு நினைச்சு கண்டபடி பேசிட்டேன் காஃபி தானே பரவாயில்ல இருக்கட்டும் என் தம்பி தானே எல்லாரும் காலை உயிங்க ஆச்சீர்வாதம் பண்ணுவாங்க ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மொய் போறாங்க கால உயிங்க அண்ணா சார் ஆச்சிவாதம் பண்ணுங்க நல்லதா இருக்க ஆனந்தமான நிலைமை நினைச்சு பார்க்கும் நினைக்காத